வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டெலவேயர் முதலாவது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவில் கரும்பொருள் வெளியேற்ற விதியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியின் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஆஸ்திரியா ஹங்கேரி ஆகிய நாடுகளின் மீது ஐக்கிய அமெரிக்கா போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பேள் துறைமுக தாக்குதலை ஜப்பான் மேற்கொண்டது ஹவாயின் பேள் துறைமுகத்தை ஜப்பானியர்கள் தாக்கினர் பின்னாளில் அமெ ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீச இத்தாக்குதல் ஒரு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் உணவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் நூற்றி பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன குடியரசின் அரசு நான்கிங் நகரிலிருந்து தைபே நகரம் தைவானுக்கு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியில் இராணுவ முகாம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானில் நூருல் அமீன் பிரதமராகவும் சுல்பிகார் அலி பூட்டோ உதவி பிரதமராகவும் கொண்ட கூட்டணி அரசை அதிபர் யாஹியா கான் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு தீமோரை இந்தோனேஷியா முற்றுகையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலிபோர்னியாவில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் தனது முன்னாள் முதலாளியையும் விமான ஓட்டியையும் சுட்டு கொன்ற தன்னைத்தானே சுட்டு இதனால் விமானம் தரையில் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து நாற்பத்தி பேரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்மீனியாவில் இடம்பெற்ற ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுகோலான நிலநடுக்கத்தில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டு நான்கு லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு யாசர் அரஃபத் அவர்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ திட்டத்தின் கடைசி விண்கலம் அப்பல்லோ பதினேழு சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது இக்களத்தின் விண்வெளி வீரர்கள் பூமியை விட்டு வெளியேறும்போது த புளூ மார்பிள் புகைப்படத்தை எடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கலிலியோ விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் வியாழன் கிலகத்தை அடைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜப்பானின் விண்கலம் அகாட் சுக்கி வெள்ளிக்கோளின் சுற்றுப்பாதையை அடைந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அல் சுஃபி பாரசீக வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு பொன்னம்பலம் குமாரசுவாமி இலங்கை தமிழ் வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கே மதியழகன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாம் சோம்ஸ்கி அமெரிக்க மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ந பாலேஸ்வரி ஈழத்து புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லாரீஸ்வரி தமிழக திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாணி போஜன் தமிழக தொலைக்காட்சி நாடக நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுரபி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆண்டு ஹைதர் அலி மைசூர் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜார்ஜ் ஓவர்ட் டார்வின் ஆங்கிலேய வழக்கறிஞர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராபர்ட் கிரேவ்ஸ் ஆங்கிலேய கவிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்மநாதன் ராமநாதன் இலங்கை தமிழ் வ வழக்கறிஞர் நீதிபதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வை அனவரத விநாயகமூர்த்தி எழுத்தாளர் ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வி சிங்காரவேலு தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோ ராமசாமி தமிழக நடிகர் பத்திரிகையாளர் இந்நாளின் சிறப்புகள் தேசிய வீரர்கள் தினம் கிழக்கு தீம் நாட்டில் இந்தியாவில் கொடி ஐக்கிய அமெரிக்காவில் பேள் துறைமுக நினைவு நாள் மரியாவின் அமல ஒற்பவம் விழா இன்று மற்றும் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே